பத்தாவது ரெக்கார்டிங் டென்த்து இரண்டாவது பாகம் முதல் சாப்டர் சிவப்பு மூகுதி சேரநாட்டின் சரித்திரத்தில் அரசன் மகன் அரசன் என்ற வாரிசு பாத்தியதை ஒரு நூறு ஆண்டு வந்தால் அடுத்த ஆண்டில் அதில் ஒரு புதிய வம்சம் குறிக்கிடும் மார்த்தாண்டவர்மன் முடி இழந்து செல்லும் வரையல் சேரநாட்டின் கதை இதுதான் ஆனால் கடந்த காலங்களைப் போல ஒரு வம்சத்தில் இன்னொரு வம்சம் குறுக்கிட்ட வரலாறு அல்ல இது அதே வம்சத்தில் பிறந்த உறவின் முறைகோன் ஒருவன் அரசன் மகன் அரசனாகாமல் தடுத்து தானே அரசனாகிவிட்டான் அவனே பாஸ்கர ரவிவர்மன் சேர நாடு தலை தூக்கி நின்ற காலத்தில் அவன் அரசை கைப்பற்றிவிட்டான் ஆனால் பிற்காலத்து சேர வரலாறே அவனிடமிருந்து தான் தொடங்குகிறது இப்போதோ அவன் கதையின் நாயகன்தானே சேர வரலாற்றின் கதாநாயகனாக எட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் பயணத்தைத் தொடங்குகிறான் அன்று முரசரைவோன் மீண்டும் ஒரு முடிசூட்டு விழாவை பற்றி முரசரைந்தது கேட்டு வஞ்சி மக்கள் ஆச்சரியப்படவில்லை நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர்களுக்கு தெரியாதாயினும் மகுடம் தலை மாறிவிட்டது என்பதை அறிந்திருந்தார்கள் வஞ்சி நகரங்கிலும் புதிய மன்னனுக்கு வரவேற்பு இருப்பது போலவே காணப்பட்டது ஒவ்வொரு வீட்டின் நிலையிலும் சந்தன கோலங்கள் போடப்பட்டிருந்தன மார்த்தாண்டவர்மனின் முடிசூட்டு விழாவுக்கு எவ்வளவு உற்சாகத்தோடு பந்தல் போட்டு பானகம் வழங்கினார்களோ அப்படியே இப்போதும் வழங்கினார்கள் ஒவ்வொரு அரசும் மாறும்போதும் தங்களுக்கு ஏதோ நன்மை நடக்கப் போகிறது என்று எண்ணுவது மக்களின் பழக்கம் ஆரம்ப கட்டத்தில் சில நன்மைகளை செய்து விடுவது மன்னர்களுக்கும் வழக்கம் ரவிவர்மன் மக்களிடையே பெற்றிருந்த செல்வாக்கு இப்போது தெளிவாக தெரிய தொடங்கியது முரசரைவோர் முரசரைந்த பொழுது பாஸ்கர ரவிவர்மனுக்கு முடிசூட்டு விழா என்று அறிவிக்கவில்லை ராஜாதிராஜா கேரள சிங்க வளநாடு ஆகிய மாவேந்தர் மூன்றாம் சேரமான் என்றிலிருந்து ஆறாவது நாள் உதயாதி நாழிகை ஒன்பதுக்குள் முடிசூட்டிக் கொள்கிறார் ஐம்பெரும் குழுவும் என் பேராயமும் கலந்து கொள்ளும் இவ்விழாவில் மதுரை அங்கையற்கி ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர் மகுடத்தை கையிலெடுத்து தருகிறார் என்றே அவன் முழங்கினான் ஆம் சிவாலயத்திலிருந்து அர்ச்சகர் வருகிறார் இது நம்பூதிரிகளை அலட்சியப்படுத்தும் நோக்கமா ஆனால் இந்த மரபு மாற்றம் பற்றி மக்கள் பெரிதாக கருதவில்லை நம்பூதிரிகள் யாரும் அதற்கு இணங்க மாட்டார்கள் ஆதலின் ரவிவர்மன் இந்த ஏற்பாட்டை செய்தான் என்றே விவரமறிந்தோரும் பேசிக்கொண்டனர் நாள் குறித்து கொடுத்தது கூட மதுரைதான் என்றும் அவர்கள் கூறிக்கொண்டனர் ஒன்றை பத்தாக்கும் மக்களின் சுபாவம் வஞ்சிகையும் விடவில்லை முடிசூட்டு விழாவுக்கு ஆறு நாட்கள் இருந்தும் வஞ்சி நகரத்தில் திருவிழா ஆரம்பமாகிவிட்டது மாடங்கள் உள்ள வீடுகளிலெல்லாம் நிலாமுற்றத்தில் ஆண்களும் பெண்களும் கூடி உண்டுகளிக்க தொடங்கினார்கள் வஞ்சியில் இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் மாறிவிட்டது ஒரு மாடத்தின் மீது நின்ற ஒரு புலவர் நல்ல மயக்க நிலையில் வாழ்த்து பாப்பாடினார் சிறிய கலங்க கலையங்களை தோழில் சுமந்த அழகிய இளம்பெண்கள் அவருக்கும் மற்றவர்களுக்கும் நரவு ஊற்றினார்கள் பூவினம் மெல்லியவளே போதை நிறைந்த விழிகளோடு உன்னையும் இந்த உலகத்தையும் பார்க்கும்போது பாதை மாறினாலும் பரவாயில்லை என்று தோன்றுகிறது இரண்டாம் சேரமான் பெருமாள் சொன்ன பேரின்பத்துக்கு மூன்றாம் சேரமான் பெருமாள் காட்டும் சிற்றின்பமே தலைவாசன் இப்படி ஓரிடத்தில் ஓர் இளம்பெண்ணுக்கும் ஒருவனுக்கும் உரையாடல் ரவிவர்மன் காமக்களியாட்டங்களை ரசிப்பவன் அல்லன் என்றாலும் கொண்டாட்டங்களுக்கு அவன் தந்த அனுபதி அவனை பற்றியே இப்படி நினைக்க தூண்டிற்று அங்கதன் அவன் அரசர் குலசேகர ஆழ்வாருக்கு வாய்த்த அற்புத சீடன் அவனும் அவனது நண்பர்கள் சிலருமே அவர்களது இல்லங்களில் துக்கம் கொண்டாடினார்கள் பண்பாடுகள் பாழாகி விடுமோ என்று பல பெரியவர்கள் நம்பூதிரிகள் மண்டபத்தில் நாராயண நம்பூதிரி எதிரே இருந்த பரசுராமியனரின் ஓவியத்தை பார்த்தபடி பழிக்கு பழி பழிக்கு பழி என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரித்து கொண்டிருந்தார் சங்கரன் நம்பூதிரி கேசவன் நம்பூதிரி ஜெகநாத நம்பூதிரி ஆகியோர் கைகளை கட்டி கண்களை மூடியபடி தியானத்தில் அழுத்திருந்தனர் இச்சேனைகளிடையே உற்சாகம் அதிகமாகத்தான் இருந்தது இப்போது ராஜவிஸ்வாச சேனைகளும் ரவிவர்மனோடு சேர்ந்து கொண்டு விட்டன சேலநாட்டு ஆடர் கணிகைகளெல்லாம் உடம்பு இழைக்கும் அளவுக்கு அன்றி ஆடித்திருத்தார்கள் மார்த்தாண்டவர்மனின் முடிசூட்டு விழாவின் போது வஞ்சி நகரம் பக்தி கோலம் போடி கொண்டிருந்தது இப்போது களியாட்டக் கோலம் கொண்டு இயங்க கொடுங்கோலூர் பகவதியம்மன் கோவில் கவனிப்பார் என்று கிடந்தது வழக்கமாக வரும் இரண்டொரு பக்தர்கள் தங்கள் குடும்பத்தோடு அங்கே வந்து விட்டு போனார்கள் அவ்வளவுதான் நள்ளிரவில் நகரம் தூங்கவில்லை பண்பாடு மிகுந்த பெரியவர்கள் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் பகவதியம்மன் கோவிலிலே ஒரு சிறு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அந்த விளக்கின் ஒளியில் பகவதியின் முகம் தெரியவில்லை ஆனால் அதன் உள்ளே நுழைந்த கம்பீரமான ஒரு உருவத்தின் முகம் தெரிந்தது பலருக்கும் தெரிந்த முகம்தான் ஆனால் இதுவரை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ளாத முகம் இரண்டாம் சேரமான் பெருமாளின் காலடியிலேயே கிடந்த முகம் அவன் பெயர் ராமவர்மன் ஓர் ஏழை அறிமனை அரண்மனை பரிசாரகன் உணவிலே ஏதேனும் நஞ்சு கலந்திருக்குமோ என்று தான் உண்ட அரசருக்கு படைப்பவன் வசமாக அவன் ஒரு ஊமை அரசர் விடைபெற்று கொண்ட போது நாம் அவனை அறிமுகப்படுத்தவில்லை காரணம் அவனே தன்னை யாரிடமும் அறிமுகப்படுத்தி கொண்டதில்லை அரசர் அறிவித்த மானியங்களில் மட்டும் அவன் பெயர் இருந்தது வஞ்சகம் சூழ்ச்சி எறியாத அந்த உத்தம ஊழியன் ஏதோ ஒரு முடிவில் பகவதி கோவிலுக்கு வந்திருந்தான் அடையா நெடுங்கதவை கொண்ட அந்த கோவில் அப்பொழுது அவனுக்காகவே திறந்திருப்பது போல காணப்பட்டது பகவதியின் முன்னால் கை கட்டியபடி சிறிது நேரம் நின்றான் பிறகு தான் சாப்பிட்டு பல ஆகிவிட்டன என்பது போல கையை ான் உனக்கு கருணை இல்லையே பாவி என்பது போல இரண்டு கைகளையும் பகவதியின் முன்னால் நீட்டினான் அரசன் எங்கோ இருக்கிறார் இளவரசன் எங்கோ இருக்கிறானே என்பது போல கைகளை ஆட்டினான் கீழே சிதறிக் கிடந்த புஷ்பங்களை எள்ளி மீது வீசினான் உன்னை கும்பிட மாட்டேன் என்பது போல வலது கைகால் அலட்சிய காட்டினான் திரும்பி அங்கே நட்டு வைக்கப்பட்டிருந்த சூரத்தை பார்த்தான் ஒரு பெருமூச்சு விட்டான் அருகிலே தேங்காய் உடைப்பதற்காக நடப்பட்டிருந்த கல்லின் மீது ஏறினான் அப்படியே சூலத்தின் மீது நறுக்கென்று தன் மார்பை சாய்த்தான் பீரிட்டெழுந்த இரத்தம் பகவதியின் முகத்திலும் சீரிட்டு விழுந்தது ஒரு உத்தம ஊழியனின் கதை இங்கேயே தொடங்கிய இங்கேயே முடிகிற அதே நேரத்தில் அரண்மனையில் தூக்கம் பிடிக்காமல் தனி அறையில் புரண்டு கொண்டிருந்தான் ரவிவர்மன் அந்த புறத்தில் பத்மாவதியும் தாவடி சகோதரர்களும் துயன்று துயின்று கொண்டிருந்தனர் புகழ் பழி வாழ்வு இம்மூன்றும் பெருமளவில் வந்தால் தூக்கம் வராது எழுவதும் நடப்பதுமாக இருந்தான் திடீரென்று அரசரது ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் பார்க்க வேண்டும் போல ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றிற்று சுவடிகள் வைக்கப்பட்டிருந்த அரை கதவை திறந்தான் திடீரென்று ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது யாரது பத்மாவதியா மங்கிய விளக்கொழியில் அங்கே யாரையும் காணவில்லை சுவடி பட்டகத்தை நெருங்கினான் மறுபடியும் சிரிப்பு சத்தம் கேட்டது அவன் உடம்பெல்லாம் வியர்த்தது எரிந்த விளக்கை கையில் எடுத்து கொண்டு அங்குமிங்கும் தேடினான் ஒரு மூலையில் சிவப்பு சேலை விரித்த கூந்தல் சிவப்பு மூக்குத்தே நெற்றி நிறைய குங்குமம் கழுத்திலே அரளிப்பூ மாலை பிரகாசமான கண்கள் உட்கார்ந்திருந்த ஒரு பெண் ருத்ர போல எழுந்தாள் யார் நீ யார் நீ என்று கத்தினான் ரவிவர்மன் இரண்டு வேட்டுவ மகள் காரை சூரியோதயத்தின் போது மார்த்தாண்டவர்மனம் மெல்லிலம் கோதையும் காட்டிலே ஓடிக்கொண்டிருந்த ஆற்றிலே நீராடப் போனார்கள் அந்த ஆறு மெல்லம் கோதையை விடமென்மையானது ஆடையிலே இருந்த ஒரு நூலை எடுத்து நீரில் போட்டு பார்த்தால்தான் அது ஓடுகிறதா இல்லையா என்பது தெரியும் கோதைக்கு அந்த அனுபவம் சுகமாக இருந்தது மார்பில் இருந்து முழங்கால் வரை ஒரு முண்டு கட்டி கொண்டு ஆற்றில் இறங்கினாள் சில்லென்றிருந்த தண்ணீரில் அமர்ந்தாள் கோதையின் மேனியை தழுவிய நாணத்தில் ஆறு இன்னும் மெதுவாகப் போவது போல தோன்றிற்று அவள் குளிக்கும் அழகை கண்டு கழித்தபடி கவலையை மறந்தான் மார்த்தாண்டவர்மன் துயரங்கள் வரும்போது விம்மி அழவும் அதே நேரத்திலே துயரங்களை உடனே மறுக்கவும் சமநிலை பெற்ற வயது காடு நாடாகிவிட்டது நாடு மெதுவாக நினைவில் இருந்து நீங்க தொடங்கியது ஆறு அழகாக காட்சியளித்தது அதில் குளித்து கொண்டிருந்த மெல்ல அவனுக்கு சீத்தையைப் போலவே காட்சி அளித்தால் அவனும் ஆற்றிலே இறங்கினான் நாணத்துக்கு தேவையில்லாத சூழ்நிலை நாணற்புதர்கள் கரையிலே ஒதுங்கி நின்றன ஆற்றின் நடுநடுவே இருந்த திட்டுகளில் நாரைகள் மட்டுமே அமர்ந்து அவர்கள் பார்த்து கொண்டிருந்தன அவன் அவள் உடலில் தேய்த்து குளிக்க மனமிக்க பொடிக்கலவைகள் இல்லையே என்பதை உணர்ந்தான் அரண்மனை அந்த நினைவுக்கு வரத்தான் செய்தது அது ஒரு பெருமூச்சோடு நின்று போயிற்று ஒருவர் மீது ஒருவர் நீரை வாரியடித்து விளையாடினார்கள் ராஜா பார்வைக்காக காத்துக்கொண்டிருப்போர் இல்லை ஆயிரம் செய்திகள் சொல்லி காத்துக் கொண்டிருக்கும் அமைச்சர்கள் இல்லை பொழுது போவதே தெரியவில்லை நீண்ட நேரம் அவர்கள் குளித்தார்கள் அகத்திலே தூய்மை நிறைந்த குலசேகர ஆழ்வாரின் வாரிசுகள் புற தூய்மைக்கு அந்த நதியை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆழ்வார் அவர்களுக்கு ராம காதை போதித்த போது கங்கை நதியை பற்றி விவரித்திருந்தார் இந்த நதி அதை விட குறைந்ததாக அவர்களுக்கு தோன்றவில்லை அவர்கள் குளித்துவிட்டு கரையேறிய காட்டுப்பூக்களில் மோதி எழுந்த இளம் அவர்கள் மேனியை தழி விற்று மனிதர்களின் படாத அந்த காற்றில்தான் என்ன இனிமை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியைப் போலவே மார்த்தாண்டவர்மன் நடந்தான் தன் நீண்ட கூந்தலை உலர்த்தியபடி மெல்லிளம் கோதையும் அவனை தொடர்ந்தாள் ஆசிரமத்துக்குள்ளே மெல்லளம் கோதை நுழைந்து கண்ணாடியை தடினாள் ஆசிரமத்தில் கண்ணாடி ஏது அவசரத்தில் அவள் எடுத்து வரவில்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து முகம் முகம் பார்த்தாள் அதை அவள் திரும்பி பார்த்த ஒரு தட்டில் முல்லைப்பூக்களும் குங்குமோமும் வைக்கப்பட்டிருந்தது யார் அதை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் ஸ்ரீவல்லபரின் சீடர்களாக இருக்குமோ அவள் அதற்கொரு விசாரணை நடத்த விரும்பவில்லை மஞ்சள் முண்டு ஒன்றை எடுத்து கட்டி கொண்டாள் மார்பின் மீது வெள்ளைக் கச்சை ஒன்றை அணிந்து கொண்டாள் குங்குமம் இட்டுக்கொண்டாள் காலை நேரத்து பூஜைக்காக ஸ்ரீவல்லபரின் குடிலுக்கு போக வேண்டும் என்று கூறியபடி திறந்த மேனியோடு இடையில் வெண்ணிரப்பட்டு கட்டியபடி அவள் அருகில் வந்தான் மார்த்தாண்டவர்மன் ஸ்ரீ வல்லபரின் ஆசிரமத்திலிருந்து மணியோசை கேட்டது அவர்கள் அவசர அவசரமாக அவரது குடிலுக்குள் நுழைந்தார்கள் திருவேங்கட நாயகன் கண்ண பெருமான் சீதா மச்சந்திரமூர்த்தி இவர்களது சிலைகளுக்கு எதிரே ஸ்ரீ வல்லபர் அமர்ந்திருந்தார் மார்த்தாண்டவர் மெல்லம் கோதையும் அவரது பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு இடதுபுறமாக அமர்ந்தார்கள் சீடர்கள் வலதுபுறமாக அமர்ந்தார்கள் பூஜையை சிறிது நேரத்தில் முடித்துக் கொண்டு உபதேசத்தை தொடங்கினார் ஸ்ரீ வல்லபர் குருக்ஷேத்திரத்தில் கௌரவ சைன்யமும் பாண்டவ சைன்யமும் எதிர்நின்றன எதிரே நிற்கும் பாண்டவ சைன்யத்தை பார்த்த பிறகு திரௌணாச்சாரியாரின் அருகில் வந்தார் துரியோதனன் குருநாதா தங்கள் சீடனும் பேரறிவாளியும் துருபத மன்னனின் மகனுமான திருஷ்டத்யுமனால் அணிவகுக்கப்பட்டுள்ள இந்த பாண்டவர்களின் பெரிய சேனையைப் பாருங்கள் இந்த பாண்டவ சேனையில் வில்வித்தை வீரர்களும் யுத்த நிபுணர்களும் பீமா அர்ஜுனர்களுக்கு சமமானவர்களுமான பலர் இருக்கிறார்கள் தேரோட்டியும் குதிரைகளும் தானும் எதிரிகளின் ஆயுதங்களால் அடிபடாமல் பதினாயிரம் வீரர்களோடு போர் செய்யக்கூடிய மகாரதர்கள் இவர்கள் இவர்களிலே சுபத்திரையின் மகனும் திரௌபதியின் குமாரர்களும் அடக்கம் பிராமணோத்தமரே இனி நமது சேனையின் முக்கியமானவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை தங்களுக்கு நினைவுபடுத்தவே அறிமுகப்படுத்துகிறேன் தாங்கள் இருக்கிறீர்கள் அதோ பீஷ்மர் அதோ கர்ணன் அதோ கிருபாச்சாரியார் அதோ அஸ்வத்தாமா அதோ விகர்ணன் அதோ சோமோதனின் குமாரன் அதோடு பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் அத்தனை பேரும் எனக்காக உயிரை விடக் கூடியவர்கள் இப்படி துரியோதனன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது வீரச்சம்பலும் குரு வம்சத்து நாயகனுமான பாட்டனாருமான பீஷ்மர் உரக்க சிங்கம் போல அதிர்ந்து சங்கையும் முழங்கினார் பீஷ்மர் அதை தொடங்கியதும் துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தான் உடனே சங்குகள் முழங்கின பேரிகைகள் எழுந்தன தம்பட்டங்களும் கொம்புகளும் முழங்கின எதிர்த்தரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய பெரிய தேரில் அமர்ந்திருந்த கண்ணனும் அர்ஜுனனும் தெய்வத்தன்மை பொருந்திய தங்கள் சங்குகளை முழங்கினார்கள் பாஞ்ச ஜன்யம் என்ற சங்கை கண்ணன் ஊதினான் தேவதத்தம் என்ற சங்கை அர்ஜுனன் ஊதினான் அடலேறு பீமசேனன் பவுன்றம் என்ற தன் பெரிய சங்கை ஊதினான் எல்லா ஒலியும் துரியோதனாதிகளின் இதயத்தை பிளந்தது போருக்கு தயாராகிவிட்ட நிலை அந்த நேரத்திலே ஆஞ்சநேயரை தன் நேர்கொடியில் அமரச் செய்தவனான அர்ஜுனன் காண்டீபத்தை கையில் எடுத்தவாறு கண்ணனிடம் சொன்னான் அச்சுதா சேனைகள் இரண்டுக்கும் நடுநடையை என் தேரை நிறுத்து போர் புரிய வந்திருப்போர் யார் யார் என்பதை நான் பார்க்க வேண்டும் துரியோதனனின் ஆசைகளுக்கு துணைப்போயிருப்பவர்கள் யார் என்பதை நான் காண வேண்டும் யாரோடு சண்டையிடப்போகிறோம் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா அர்ஜுனன் வேண்டுகோளுக்கு கண்ணன் செவிசாய்த்தான் மரகதங்களாலும் மாணிக்கங்களாலும் அந்த உயர்ந்த ரதத்தை பீஷ்மர் துரோணர் கெளரவர் அனைவருக்கும் எதிரே நிறுத்தி அர்ஜுனா அவர்களை பார் என்றான் அர்ஜுனன் இருபுறமும் பார்த்தான் யார் அங்கே நின்றார்கள் தந்தை வழி உறவினர் பாட்டன்மார் ஆச்சாரியர்கள் மாமன்மார்கள் சகோதரர்கள் பிள்ளைகள் பேரர்கள் நண்பர்கள் எங்கு திரும்பினாலும் இரத்த பந்த உறவினர் அர்ஜுனன் கை நடுங்கிற்று கண்ணா போர்க்களத்தில் நிற்கும் என் பந்துக்களை பார் என் மேனி தளர்கிறது வாய் உலர்ந்து போகிறது உடல் நடுங்குகிறது மயிர்கூச்செடுக்கிறது காண்டீபம் நழுவுகிறது நிற்க முடியவில்லை நெஞ்சம் குழம்புகிறது கேசவா இது என்ன கெட்ட சகுனம் இரத்தபந்த சகோதரர்களை போர்க்களத்தில் கொள்வதால் என்ன லாபம் கண்ணா நான் வெற்றியை விரும்பவில்லை அரசபோகத்தையோ ஆனந்த நேசிக்கவில்லை ஒரு பூமிக்காகவா உடன்பிறந்தோரை கொள்வது ராஜ்ய சுகத்தில் ஆசை வைத்து பந்துக்களை கொல்ல புகுந்து பெரிய பாவ செயலை செய்யத் தொடங்கிவிட்டோமே ஒருவேளை நான் நிராயுத பாணியாக நின்று எதிர்க்காமலும் இருக்கும்போது ஆயுதபாணிகளான கெளரவர்கள் யுத்தத்தில் என்னை விட்டார்களானால் அதுவே எனக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் இப்படி கூறிய அர்ஜுனன் காண்டீபத்தை கீழே எரிந்துவிட்டு மனம் கலங்கி தேர்தட்டில் உட்கார்ந்து விட்டான் ஆச்சாரியர் ஸ்ரீவல்லபர் இந்த இடத்தில் நிறுத்திய போதுதான் மார்த்தாண்டவர்மனை திரும்பி பார்த்தார் அது அதுவரையில் மார்த்தாண்டவர்மன் அழுது அழுது அவன் மார்பு நனைந்திருந்தது ஸ்ரீவல்லபர் மெதுவாகச் சிரித்தார் இரத்தம் அப்போதும் பேசிற்று இப்போதும் பேசுகிறது என்றார் மெல்லிளம் கோதை குனிந்த தலை நிமரவில்லை பரந்தாமன் இதற்கு என்ன பதில் சொன்னான் என்பதை நீ அறிந்தால் அர்ஜுனனைப் போல நீயும் ஒருவேளை காண்டீபத்தை கையில் எடுக்கக்கூடும் என்று கூறிவிட்டு எழுந்தார் அவர் எழுந்துவிட்டால் அந்த நேரத்துக்கு கடமை முடிந்துவிட்டது என்று பொருள் ஸ்ரீவல்லபர் உள்ளே சென்றதும் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிளம் கோதையும் தங்கள் குடிலுக்கு புறப்பட்டார்கள் தூரத்தில் வேட்டுவ குடிமக்களின் பாட்டொலி கேட்டது காலை உணவு கூட கொள்ளாத மெல்லிலம் கோதை அந்த பாடலை கேட்டபடி நின்றாள் ஏன் அங்கே போக வேண்டும் போல் தோன்றுகிறதா என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் நான் போய் பார்த்து விட்டு வரட்டுமா என்றாள் மெல்லிளம் கோதை தனியாகவா என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் ஏன் நான் இருக்கிறேனே என்றொரு பெண் குரல் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே சிவப்புச் சேலை கட்டியபடி ஒரு வேட்டுவக்குடி மகள் நின்றாள் நீங்கள் யார் என்று கேட்டால் மார்த்தாண்டவர்மன் நானும் இந்த காட்டில் உள்ளவள்தான் என்று பதிலளித்தாள் அவள் உங்கள் பெயர் என்று கேட்டாள் மெல்லிளம் கோதை பத்ரை என்றாள் அவள் அதோடு என்னை நீங்கள் நம்பலாம் நம்பியவர்கள் யாருக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்றாள் மார்த்தாண்டவர்மனுக்கும் மெல்லிளம் கோதைக்கும் அவள் மீது நல்லெண்ணம் பிறந்தது ஏதோ ஒரு அன்பு ஏற்படுவது தெரிந்தது எடுப்பான தோற்றம் விரிந்த கூந்தல் கால்களில் செப்பு சதங்கை சரி நீ அவர்களோடு போய் வா என்றான் மார்த்தாண்டவர்மன் அவள் முன்னால் செல்ல மெல்லளம் கோதை பின்னால் நடந்தாள் அந்த வேட்டுவமகள் நடக்கும்பொழுது கால் சதங்கை எழுப்பிய ஒலி வெறும் சதங்கை ஒலி போல மெல்லளம் கோதைக்கு கேட்கவில்லை அவள் மனதில் ஒரு நடுக்கம் பிறந்தது திடீரென்று புதரில் இருந்து ஒரு வேங்கை சீறி கொண்டு வந்தது கோதை பயந்து போய் வேட்டுவ மகளின் தோலை பற்று அந்த வேங்கையையே கூர்ந்து பார்த்தாள் வேட்டுவமகள் திடீரென்று ஓங்கிச் சிரித்தாள் காடு அதை எதிரொலித்தது வேங்கை பயந்து ஓடி ஓடும் போது பணிந்து வணங்கிவிட்டு ஓடுவது போல கோதைக்கு தோன்றிற்று திரும்ப என்னை ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுவிடு நான் வரவில்லை என்று நடுங்கிக் கொண்டே கோதை நீ பயப்படாமல் வாமா இந்த காடும் நாடும் நான் சொன்னபடி கேட்கும் என்றாள் அவள் கோதைக்கு போகவும் மனமில்லை திரும்பவும் முடியவில்லை பிரஜையற்ற நிலையிலே பின் தொடர்ந்தால் சுமார் நூறு குடிசைகள் அடங்கிய இடத்தில் வேட்டுவ குடிமக்கள் பாட்டு பாடியபடி தங்கள் கடமைகளை ஆற்றிக்கொண்டிருந்தார்கள் புலாலை வேக வைத்துக் கொண்டிருந்தால் ஒருத்தே தோள்களை உலர்த்தி கொண்டிருந்தால் பல வகையான கற்களை குவித்து நல்ல கற்களை பொறுக்கிக் கொண்டிருந்தால் வேட்டுவர்கள் யாரையும் அங்கே காணவில்லை ஒரு பெரிய குடிசையின் முற்பகுதிக்கு கோதையை அழைத்து சென்றால் அந்த கதவு தானாக சாத்திக்கொண்டது உள்ளே ஒரே இருட்டு ஐயோ ஒரே இருட்டாக இருக்கிறது என்று கத்தினால் கோதை தர்மம் பிறகு எங்கே இருக்குமாம் என்றால் அவள் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது என்று கத்தினாள் கோதை வெளிச்சம் தானே வேண்டும் இதோ என்றாள் அவள் திடீரென்று அந்த குடிசையிலே சிவப்பு வெளிச்சம் படர்ந்தது அதிலே அவள் முகம் தெரிந்தது அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது வேட்டு வெப்பன் அணிந்திருந்த சிவப்பு மூக்கத்தியை அப்போதுதான் பார்த்தாள் கோதை அவள் மேனி உயர்த்தது மூன்று அங்கும் அவள் வந்தாள் மண்ணாளும் மன்னவன் விண்ணாளும் வேந்தனை எண்ணி துறவியானான் கண்ணா கண்ணா என்று கணிந்துருகும் அவன் வாய் பெரியாழ்வாரன் காலடியிலே கரைந்து உருகிற்றே அன்றி ஏதும் பேச இயலவில்லை கண்ணீர் பெரியாழ்வாரின் கால்களை நனைத்தது பக்தி கணலில் புடம்போட்டு எடுத்த பெரியாழ்வார் பாசக்கணலில் கருகி நின்ற குலசேகர ஆழ்வாரை தேற்றினார் இவை இவைதான் நடக்கும் என்று இறைவன் விதித்திருக்கும்பொழுது எவர் அதை தடுத்துவிட முடியும் என்று என்பதை மீண்டும் அவர் நினைவுபடுத்தினார் குலசேகரா நீ துறவு நிலையை கலைந்திருந்து அரசனாகவே மீண்டும் வஞ்சுக்கு திரும்பலாம் திரும்பினால் அரசியல் நிலை மாறிவிடப்படும் அது உன்னால் இயலுமா என்று கேட்டார் இயலாது என்பதை தலையசைத்து தெரிவித்தார் குலசேகர ஆழ்வார் அரசியல் சதுரங்கங்கள் ஆரவார போர்க்களங்கள் அரண்மனை பரிவாரங்கள் அனைத்தையும் மறந்த பிறகு அரசன் துறவியாக முடியும் துறவநிலை பெற்ற பிறகு ஏற்கனவே அவன் கட்டியிருந்த ஆடைகளெல்லாம் கிழிந்த ஆடைகளே அவிழ்த்து போட்ட அந்த ஆடைகளில் ஒன்று புதிதாக கிழிந்து போய்விட்டதென்று அழுது பயனென்ன பொதுச்சாலையிலிருந்து உன் பாதை காடு திரும்பிவிட்டது இனி சாலையில் வழி அனுப்பவர்களின் வழி அனுப்பியவர்களின் ஷேம லாபங்களை பற்றி சிந்திப்பதில் அர்த்தம் என்ன இனி நீ ஒரு ஞான புஷ்பம் பணியில் நனைவதும் வெயிலில் காய்வதும் இறுதியிலே மண்ணியில் மண்ணிலே சாய்வதும் மாதவனின் வைகுந்தத்தில் இடம்பிடிப்பதுமே இனி உன் கடமைகள் அரசன் என்ற கடமையை உதறிய பிற்பாடு அரச பீடத்தில் உனக்கென்ன கடமை இருக்கிறது அந்த பீடத்திலே மகன் இருந்தாலும் மாற்றான் இருந்தாலும் துறவிக்கு ஒன்றே நினைவுகள் அலைக்கழிக்கும் நஞ்சு தடுமாறும் லௌகீகத்திலிருந்து துறவரத்துக்கு வரும்போது சில அடையாள சின்னங்களும் கூடவே வரும் அவை மீண்டும் உன்னை லௌகீகத்துக்கே அழைத்துச் சென்று கவலை இல்லை ஆனால் கரையிலே நின்று கொண்டு கங்கையாற்றின் வேகத்தை கட்டுப்படுத்த நினைப்பது பேதைமை பூமியின் சுழற்சி எவனால் இயக்கப்படுகிறதோ அவனாலேயே வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளும் இயக்கப்படுகின்றன காலம் அறிந்து அவற்றை கட்டுப்படுத்தும் உத்தியும் அந்த தேரோட்டியின் கைகளிலே இருக்கிறது சேரநாடு என்ற ஒரு நாடு இருப்பதையும் அங்கே வஞ்சி என்றொரு நகரம் இருப்பதையும் அதிலே மார்த்தாண்டவர்மன் என்றொரு மகன் இருப்பதையும் அவனுக்கு உறவினருக்குள்ளே பகை இருப்பதையும் நீ அறவே மருந்தால் ஒழிய தெய்வீக உனக்கு நிம்மதி கிட்டாது இதே மகன் பிறந்த உடனேயே இறந்திருந்தால் எப்படி நீ அதை சில நாட்களிலேயே மறந்திருப்பாயோ அப்படியே இப்போதும் மறந்துவிடு நேரே திருக்கண்ணபுரம் போ நின்ற கோலத்தில் உலகை வென்று முடித்த சௌரியராஜனிடம் உன்னை அர்ப்பணித்து விடு மற்றவற்றை அவன் கவனித்துக் கொள்வான் குலசேகர ஆழ்வார் கூறாமலேயே நிகழ்ச்சிகளை குறிப்பாளர் இந்த பெரியாழ்வார் அவர் துயரங்களுக்கு இந்த முடிவுரையை கோரினார் தூணை கட்டிப்பிடித்து நான் வீட்டை விட்டு போகிறேன் போகிறேன் என்றால் போக முதலில் தூணை கைவிடு பிறகு உன் பயணம் விடும் என்று கூறி முடித்தார் ஹரிவறியாத குழந்தை பள்ளியிலே பாடம் கேட்பது போல அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த குலசேகர ஆழ்வார் ஒரு பெருமூச்சில் துயரங்களை ஜீரணித்தார் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரத்துக்கு அவர் புறப்பட்டார் அவர் விடைபெறும்போது கோதையின் ஆச்சியார் கொஞ்சம் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் கண்ணபுரத் திருமலை பற்றி தான் எழுதிய பாடல் ஒன்றை அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்தார் குலசேகர ஆழ்வார் அதை படித்து பார்த்தார் காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்தன் கைப்பற்றி தன்னுடன் கூட்டிடுமாள் நீ கூடிடு கூடலே ஒரு முறைக்கு இருமுறை அவர் அதை வாய்விட்டு பாடினார் கண்ணபுரத்தானை கூடி கழித்தால் வஞ்சிபுரத்து வஞ்சம் நஞ்சை விட்டு மறைந்துவிடும் உண்மைதான் குலசேகர ஆழ்வார் பரிவாரங்களோடு புறப்பட்டு விட்டார் இது திருக்கண்ணபுரம் கண்ணபுர நாயகி சமேத ராய் நின்று திருக்கோலத்தில் காட்சி தரும் சௌரிராஜன் இந்த கிராமத்திலே தான் கோவில் கொண்டிருக்கிறான் ஏற்கனவே பெரியாழ்வாராலும் கோதை நாச்சியாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டது திருக்கண்ணபுரம் என்ற திருப்பதி கண்வ மகரிஷிக்கு காட்சி தந்த இடம் என்று இதனை கூறுவார்கள் காவிரி கலையின் வடகரையிலே திருப்புகளூர் தெற்கிலே திருக்கண்ணபுரம் சோழநாட்டு திருப்பதி இந்த திருப்பதிக்கே குலசேகர ஆழ்வார் வந்து கொண்டிருந்தார் இதயத்தில் பாய்ந்த முள்ளை அவர் எடுத்துவிட்டார் ஆனால் இரத்தம் மட்டும் கசிந்து கொண்டிருந்தது மதுரையை தாண்டி காட்டு வழியாக ஆழ்வாரின் பல்லக்கும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்த போது நன்றாக இருட்டிவிட்டது அங்கிருந்த பட்டி ஒன்றின் அவர்கள் வந்து தங்கினார்கள் அவர்களது பொருள்களை சுமந்து கொண்டிருந்த தேர்களும் அங்கே நிறுத்தப்பட்டன அவற்றிலிருந்த தீவட்டிகளை பரிவாரங்கள் ஏற்றத் தொடங்கின நல்ல புல்வெளியில் ஆழ்வாரின் கூடாரம் அடிக்கப்பட்டது பட்டி தொட்டிகளில் இருந்த ஆண்களும் பெண்களும் அந்த துறை அங்கே தங்குவது கண்டு கூடிவிட்டார்கள் எல்லோரையும் வாழ்த்திய குலசேகர ஆழ்வார் கூடாரத்துக்குள் நுழைந்தார் அவருக்கு திரு படைக்க சீடர்கள் விரைந்தனர் ஆழ்வார் உணவு கொள்ள மறுத்துவிட்டார் கீழே விரும்பி இல்லாமல் கையை தலையணையாக்கி பள்ளி கொண்டு விட்டார் தனிமையிலே மனம் மீண்டும் மஞ்சி நோக்கி பாய தொடங்கிட்டு தடுத்து விட்டார் தூக்கம் அவர் கண்களை தொடங்கிற்று அமைதி அவர் நெஞ்சை ஆட்கொள்ளத் தொடங்கிற்று அப்பொழுது ஐயா என்றொரு குரல் கேட்டது ஆழ்வார் எழுந்து உட்கார்ந்தார் எதிரே ஒரு அழகிய இளம்பெண் ஆழ்வாருக்கு தான் மிதலைக்கு வந்திருப்பது போல தோன்றிற கண்ணை பறிக்கும் சிவப்பு பட்டுச்சேலை கட்டி இடையிலே தங்க இடை அணி அணிந்து கழுத்திலே மாங்கல்யம் திகழ நெற்றியிலே செந்தூரம் ஒளிவீச கால்களில் தண்டை அணிந்து கைவளையல்கள் துண்ண காட்சி கொடுத்தாள் அந்த பெண் அவள் கைகளில் இரண்டு வெள்ளி பாத்திரங்கள் இருந்தன இரண்டிலும் அடிசல் எனப்படும் சுவை இருந்தது ஆழ்வார் தன்னை அறியாமல் அந்த பெண்ணை வணங்கினாள் அந்த பெண் அவள் அறி அவர் அருகிலேயே அமர்ந்தாள் ஆழ்வாருக்கு தான் அரண்மனையில் உட்கார்ந்திருப்பது போல ஒரு பிரமை உண்டாயிற்று இளம் வயதில் தன் அன்னை தனக்கு உணவூட்டிய நினைவு வந்தது யார் நீ என்று அவர் அவளை கேட்கவில்லை ஏனோ கேட்க தோன்றவும் இல்லை மிகவும் களைத்து போயிருக்கிறாயே இதை அருந்து அவள் ஒருமையில் பேசினாள் என்ன உரிமை ஆழ்வார் அதையும் கேட்கவில்லை ஏனோ கேட்க தோன்றவில்லை அவர் திரு அமுது அருந்தினார் அவள் அவர் கைகளை கழுவி தன் முந்தானையாலேயே துடைத்துவிட்டாள் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே தம்பி மார்த்தாண்டவர்மன் இப்போது அகஸ்தீஸ்வரம் காட்டில் இருக்கிறான் திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபரவனை கவனித்துக் கொள்கிறார் மெல்லிளம் கோதை கொஞ்சம் வாடி இருக்கிறாள் எல்லாம் புகப் போக சரியாகிவிடும் என்றாள் அவள் இவை எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்ற ஆழ்வார் கேட்கவில்லை கேட்கவும் தோன்றவில்லை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் வனவாசத்தை பற்றி நீ எவ்வளவோ பேசியிருக்கிறாயே அவர்களுக்கு ஒரு கோவிலையும் எழுப்பி இருக்கிறாயே மார்த்தாண்டவர்மனின் வனவாசம் அதற்கு சற்றும் குறைந்ததல்ல அவனும் ஒரு நாள் திரும்புவான் என்றாள் இப்போது ஆழ்வார் எதையும் கேட்கவில்லை ஏனோ அவர் வாய் அடைத்து விட்டது போல தோன்றிற்று சரி நேரமாகிவிட்டது நீ நன்றாக கொள் என்றாள் ஆழ்வார் பள்ளி இப்போது புல்வெளியில் படுப்பதாக தோன்றவில்லை ஏதோ பஞ்சனையில் படுப்பதாக தோன்றிற்று பொழுது விடுந்தது எப்பொழுதுமே ஓர் இடத்தில் பாடி இறங்கினால் வெள்ளனும் பார் பொழுதிலேயே எழுந்து பிறரை எழுப்பும் ஆழ்வார் இப்போது சூரியோதயத்துக்கு பின்பே எழுந்தார் எழுந்த வேகத்தில் அங்கும் இங்கும் தேடினார் பரிவாரங்களுக்குள்ளே ஓடினார் சுற்றி இருந்த கிராமபித்த பெண்களையெல்லாம் பார்த்தார் காவல் இருந்த காவல்காரர்களை பார்த்து பார்த்து இரவு நேரத்தில் யார் வந்து எனக்கு அமுது படைத்தது என்று கேட்டார் யாரும் வரவில்லையே பிரபு என்றார்கள் அவர்கள் இல்லை யாரோ வந்தார்கள் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் என்றார் காவல்காரர்கள் கைகட்டி வாய்ப்புத்து நின்றார்கள் ஆழ்வார் திடீரென்று சாந்தமடைந்தார் நிச்சயமாக தெரியுமா அழகாக ஆடை அணிந்த அழகான இளம்பெண் பார்வைக்கு சீதா போல இருப்பார் அவர் வந்து எனக்கு அமுது படைத்தாரே என்றார் இல்லை பிரபு நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம் ஒரு நொடி நாங்கள் கண்ணையறவும் இல்லை இந்த இடத்தை விட்டு விலகவும் இல்லை என்றார்கள் அவர்கள் நான் கனவு கண்டிருக்கிறேன் என்றார் ஆழ்வார் அவர்கள் பதில் பேசவில்லை பல்லக்கு பரிவாரங்கள் பல்லக்கு சோழ நாட்டிலே திருப்புகலூரை நெருங்கியது திருப்பகலூர் எல்லையில் ஆழ்வாரின் வருகையை அறந்து ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டது பல குறைமகளிர் ஆரத்தி தட்டோடு காத்திருந்தார்கள் பல்லக்கு நின்றது எல்லா பெண்களும் ஆரத்தியை எடுக்க முந்தும் போது நில்லுங்கள் என்று குரல் கேட்டது அவர்கள் அசையாமல் நின்றார்கள் ஒரு வெள்ளித்தட்டில் ஆரத்தியை ஏந்தியபடி ஒரு அழகான பெண் ஆழ்வாரின் எதிரே தோன்றினாள் ஆழ்வாருக்கு உடலெல்லாம் உயர்த்தது இரவில் கூடாரத்தில் தனக்கு அமுது படைத்த அதே பெண் ஐயா சுகமாக வந்து சேர்ந்தாயா என்று அவள் கேட்டாள் அதே குரல் இப்பொழுது ஆழ்வார் மௌனியாக இருக்கவில்லை நீ யார் தாயே என்று அவளோடு கேட்டார் உன் தாய்தான் என்று சொல்லி சிரித்தபடி அவள் ஆரத்தி எடுத்தாள் உனக்கு எந்த ஊர் என்று ஆழ்வார் கேட்டார் எந்த ஊர் என்று எப்படி சொல்வது என்று மீண்டும் சிரித்தாள் சுற்றி இருந்த பெண்கள் எல்லாரும் அவள் ஒரு பைத்தியம் சாமி என்று கூறி அவளை அப்புறத்தில் தள்ளிவிட்டு தாங்கள் ஆரத்தி எடுத்தார்கள் அவள் அந்த பெண்களை பார்த்து முறைத்துவிட்டு ஒரு குடிசைக்குள் நுழைந்தாள் ஆழ்வாருக்கு நிம்மதியில்லை நெஞ்சு படப்படுத்தது யாரையும் அவர் கவனிக்கவில்லை பழிச்சென்று கீழே இறங்கி அந்த பெண்களை விலக்கிக் கொண்டு குடிசைக்குள் நுழைந்தார் சுற்றுமுற்றும் தேடினார் அங்கே யாரையும் காணவில்லை திகைப்போடு மீண்டும் பல்லக்கிலே வந்து அமர்ந்தாள் உண்மையிலேயே அவள் பைத்தியம்தான் சுவாமி என்றார்கள் பெண்கள் பல்லக்கு புறப்பட்டது காவிரி கரையின் மீதிருந்த கட்டுப்பாலத்தை கடந்து பல்லக்கு திருக்கண்ணபுரம் வந்தது கண்ணபுரத்து வாசலிலேயே மேலதாளங்களோடு ஆலய அரங்காவலர்கள் அவரை வரவேற்றார்கள் ஆழ்வார் தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கூடத்துக்குள் சென்று அனுஷ்டானங்களை முடித்தார் உடனே திருமாலின் நின்ற கோலத்தை நுழைந்தார் கண்ணபுரத்தான் மீது கவிமலர் சுரைந்தார் இரவிலே தனக்கு அமுது ஊட்டிய தாயை நினைந்து ராகவனை அவர் தாளாட்டினார் மண்ணு புகழ் தன் மணி வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்போன் சேர் கண்ணி நான் நன் மா மதில் புடைசூழ் கண்மணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ பொங்குமலி கருங்குழலால் கௌசலை தன் குலமதலாய் தங்கு பெறும் புகழ்ச்சனகன் திரு தன் திருமருகா தாசரதி கங்கை எழும் தீர்த்தமலி கருமணியே எங்கள் குலத்தின்னமுதே ராகவனே தாலேலோ சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானமடைந்தவனே அற்றவர்க்கு அருமருந்து அயோத்தி நகர்க்கு அதிபதியே கற்றவர்கள் தாம்பாழும் கணபுரத்தன் கருமணியே சிற்றவைத்தன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாளேலோ கண்ணி நன் மாமதுள் சூழ் புடை கண்ணி நன் மாமதுள் புடைசூழ்கணபுரத்தன் காகுத்தன் தன்னடிமேல் தாளேலோ வென்றுரைத்த தமிழ் மாலை கொல் அவிழும் வேல் வலவன் குடைக்குல சேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் அல்லார் பாங்காய பக்தர்களே ராகவனை தாளாட்டி முடித்த ஆழ்வார் தான் நன்கு இருட்டிய பிறகு ஆலயத்தில் இருந்து வெளியேறினார் கூடத்தின் முன்முற முன்புறமிருந்த பரிவாரங்கள் தங்கின ஆழ்வார் தனியாக கூடாரத்துக்குள் நுழைந்தார் மங்களான விளக்குகள் உள்ளே ஏராளமாக இருந்து கொண்டிருந்தன அவருக்கென்று விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட அனுஷ்டான அறைக்குள் நுழைந்தார் இரண்டு சரவிளக்குகள் மட்டும் அந்த அறையில் தொங்கிக் கொண்டிருந்தன அந்த நந்தா விளக்குகள் ஆலயத்துக்கென்று கோதை நாச்சியாரால் அழிக்கப்பட்டவை அந்த விளக்குகளை கொஞ்சம் தூண்டிவிட்டு இடையில் கட்டியிருந்த பட்டை அவிழ்த்து தரையில் விரித்தபடி அதன் மீது அமர்ந்தார் அவர் சற்று நேரத்தில் அறையெங்கும் சிவப்பு வெளிச்சம் படர்ந்தது ஆழ்வார் அங்கும் பார்த்தார் ஒரு பெண் நடந்து வரும் சலங்கை ஒலி கேட்டது ஆனால் எதுவும் கண்ணுக்குப் புலனாகவில்லை ஆழ்வார் தம்மை அறியாமல் யாரது என்றார் அதற்குள்ளாகவா என்னை மறந்துவிட்டாய் என்று குரல் கேட்டது அவர் சிவப்பு வெளிச்சத்தை கூர்ந்து கவனித்தார் அங்கும் அதே பெண் அதே சிவப்பு சேலை அவர் அப்போது கவனிக்காத ஒன்றை இப்போது கவனித்தார் அவள் மூக்கில் சிவப்பு மூக்குத்தி இருந்தது அடுத்து நான்காவது சாப்டர் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர